வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் தக்கன் தவம் செய்டலாம் தந்தை இவ்வகை உரைத்தலும் கேட்டுனர் தக்கன் முந்து வீடு சேர் நெறியினை முன்னலன் முக்கண் எந்த யாலயன் முதலவர் தம்மினும் யானோற்று அந்த மெல் வளம் பெறுவன் என்று உன்னி நன் அகத்துள் ஏத வல்வினை உழந்திடும் ஓடினால் இதனைக் காதலோடு உனி தந்தையை வணங்கினி கழரும் ஆதிதன் ஐயாம் பரம் என அறிந்தனன் அவன் பால் மாதவத்தினால் பெற்றிட வேண்டினன் வள்ளனே கணிப்பில் மாதவம் குறிதரவோரிடம் கடிதில் பணித்து நல்குதிவிடை என நாள் முகப்பகவன் இணைப்பிலாத தன் மனத்திடை தொல்லை நாள் எழுந்த மணி பெரும் தடத்தேகி என விடுத்த ஈசன் நல்லருளன்னது ஓர் மானதம் என்னும் பாச நீர்த்தடம் போகி ஓர் சாரிடை வைகி வீசு கால் மழையாதபம் பனிபடமெலியா பாசம் நீக்கு நராம் என அரும் பகின்றே கனலினை மூட்டி பால மார்பயன் வீட்டியே தன்னொரு படிவத்து ஏலும் அன்பினில் மஞ்சனம் மாட்டியே இறைக்குச் சீல மாமலர் சூட்டி செய்தான் சுத்தம் நீடிய தன்னுளம் ஒரு மயில் தொடர இத்திரத்தினால் எம்பிரார் கருச்சனை இயற்றி சித்த மேலவன் நாம மும்பி செப்பி பத்து நூறி ஆண்டு அருந்தவம் புரிந்தனன் பழையோ அன்னம் மூர்த்திசே அன்ன மாதவம் செய்யும் அதனை முன்னி நல்வளன் உதவுவான் மூரி வெள்ளேற்றில் பொன்னிம் ஆழ்வரை வெள்ளியம் கிருமிசை போந்துவால் என்ன வந்தனன் உமையுடன் எம்மையாள் இறைவன் வந்த செய்கையைத் தெரிதலும் விரைந்தழி மற்றும் என் சிந்தையும் எண்ணமும் முடிந்தன ஆள் என செப்பி உந்து காதலும் கழிப்பும் உள்புக்கு நின்றுளவ எந்தை தன்னடி பரவுவல்யான் என எதிர்த்தான் சென்று கண்ணுதல் அடிமுறை வணங்கியே சிறப்பித்து ஒன்று போலி ஆயிரம் துதிமுறை உரையா நின்ற காலையில் உஞ்செயல் மகிழ்ந்தனம் நினைக்கு என்ன வேண்டியது எம்புதியால் கடிது எனலும் ஆற்றுதற்கருநோன்மயனாகியோ நமலன் பேற்றின் வேண்டுவ கொள்கனை இசைத்தலும் பிறவி மாற்றும் முத்தியதிரந்திலன் தொல்விதி வழியே ஏற்ற புந்தியும் சேரலின் மயங்கி நீழ்நிலப் பெருவைப்பும் நிகரிலா வீணை வல்லவரே நெயர்மேவிய சேனும் மாலையன் ஊரும் திசையும் என்னானு செல்லாளித்து அழித்து அருள் செய்தியால் உன்னை வந்து வழுத்தும் என்னை வந்து வழுத்தவும் யான் இனி நின்னையன்றி நெஞ்சாலும் பிறர் தமை பின்னை வந்தியா பெற்றியும் ஏதியால் ஆய தேவரவுணர்கள் யாரும் யான் ஏய செய்கையற்றவும் ஏற்கும் நல் சேயினோர்களும் சிற்றடை மாதரும் ஆய்வில் கொள்கையில் மல்கவும் நல்குதி ஆதியாகி அனைத்தையும் இன்றனின் பாதியான பராபரை யான் பெரு மாதராக மறையவன் நாகினி காதலாகக் கடிமணம் செய்தியால் என்று தக்கநியம்பலும் இங்கு இது நன்று உனக்கு அது நல்கினும் நல் நின்றி என்னில் நிலைக்கும் இச்சீரெனாம் அன்று ஆடியவானவன் போயினான் ஈசன் அவ்வரம் ஈந்த நன் ஏகலும் நேச மோடு அவன் நேர்மையைப் போற்றியே தேசின் மிக்க சிறுவிதி யாரினும் பேச ஒணாத பெரும் மகிழ்வு எய்தினான் ஓகை மேயவன் ஓதிம ஊர்தி மேலேகும் எண்ணலும் அச்செயல் ஆகம் ஏது கண்டு அன்னவன் மங்கை ஓர்பாகன் ஏந்த பரிசு உணர்ந்தான ரோ பெற்றிடும் மதலை எய்தும் பேற்றினை அவன் பால் மேல் வந்து உற்றிடும் திறத்தை எல்லாம் ஒருங்குற உணர்வால் நாடி தெற்றென உணர்ந்து தக்கன் சிவனடி உன்னிப்பல் நாள் நல்தவம் புரிந்தவாறும் நன்றி என உயிர்த்து நக்கான் முப்புறம் முடிய முன்னாள் முனிந்தவன் நிலைமையானமை பொருள் பகர்ந்தேன் மைந்தன் வீடு வெற்றுய்ய நான் இப்பரிசுதானந்தோ என் இனி செய்கேன் நிம்பம் கைப்பது போமோ நாளும் கடலமிருது உதவினாலும் ஆலமார்களத்தோன் தானே ஆதி என்று உணர்ந்து போந்து சாலவே இந்நாள் காறும் தலையதாந்தவத்துள் தங்கி ஞால மேல் என்றும் நீங்கான் அவையொடு பவமும் பெற்றான் மேலே கீடு உற்ற விதிய செய்வது என் இனியான் என்னா சிந்தையினவலம் செய்து மெய்வளர்த்தீய புந்தி மைந்தனை அடைந்து வல்லே மெய்வகை ஆசி கூறி மேவலும் வெய்யத்தக்கன் இவ்விடை நகரம் ஒன்றே ஏற்று தியன்றா அத்தக்கன் கூறையமைப்பினைப்பன் என்றே கொன்னுறு கமலத்தண்ணல் குறிப்பொடுகரங்களாலே தன்னகர் என்ன ஒன்று தக்க மா புரியன்றே பொன்னகர் நானு கொள்ளப் புவியீடை புரிந்தானன்றே அந்த மாநகரம் தன்னில் அருந்தவத்தக்கன் சென்று சிந்தையுள் உவகை பூத்து சேனகர் தன்னுள் ஒன்றும் இந்த வாரணியதென்றால் இணை இதற்கி தேன்பு செய்து தன் பெரும் கோயில் புக்கான் தன் பெரும் கோயில் எய்தி தவமுனிவரர் வந்தேத்த மண் பெரும் தன்மை கூறும் மடங்கலம் தவிசின் உம்பர் இன்பொரு திருவினோடும் இனிது வீற்றிருந்தான் என்ப பொன் புனைகிரியின் மீது பொலஞ்சுடற் கதிருற்று என்ன கேசரி அணையின் மீது கெழி ஈனதக்கன் எண்தோள் ஈசன்னல்வரம் பெற்றுள்ள இயற்கையை ஏமம் சான்ற தேசிகன் ஆகும் பொன் போய் செப்பலும் துணுக்கம் எய்தி வாசவன் முதலா உள்ளவானவரும் வாசவன் முதலா உள்ளவானவர் யாரும் போந்தா போந்த பான் வரன் முறை தெரிந்து மற்றத்தானவர் குரவனானோன் தைத்தியர்கிரையைச் சார்ந்து போனதுன் அவலம் அஞ்சேல் புரந்தரன் தனக்குத் தக்கன் ஆனவன் தலைவனானான் அன்னவன் சேர்தி என்றான் சேருதி என்னும் மாற்றம் செவிதழிற்பெய்தக்கேளா ஆரமிர்தருந்தி நான் போல் அகமுறும் உவகை பொங்க மேருவின் ஒரு சார் வைகும் பெந்திரல் அவுணர்கோமான் காரனை எழுந்து தொல்லைக் கிளைஞரைக் கலந்து போளறியேறு போலும் அவணர்கோன் சேரலோடும் வாளுரு கதிர்ப்பு தேழும் மதியமும் மற்றும் உள்ள கோளொடு நாளும் ஏனைக்குழு குறு கணத்தினோரும் நீள் மீதும் மானத்தும் நெறியில் சென் மங்குல் தோ விண்ணின் பாலார் மாதிரம் காவலோர்கள் அங்கத நிலையத்துள்ளார் அணையவர் பிறரும் முற்றாரிங்கு இவர் யாரும் தக்கன் இணையடி வணங்கிசன் பொங்கு பேரருளின் ஆற்றல் புகழ்ந்தனராகி நின்றார் அவ்வகை முழறியண்ணல்லாதியாம் அமர்தம் தம் செய்யாக உன்னிவைகளும் செறிந்து போற்ற மெய்வகை உணராத்த கன்வியன்மதி குடையும் கோலும் எவ்வகை உலகும் செல்ல இருந்து அரசு இயற்றல் செய்த